சச்சிதானந்த விஷோத்பதித்தாபயா வய நுமகலாபரா காலாத்மனூவே பிண்டாரன்முனோஷா விஸ்வாமித்திரோசிதர்வாசா பகுரங்கிர கஷ்யப்போ வாமதேவோத்ரி வசிஷ்டோ நாரதா தயாச்சாரியார் பரீட்சித்து கேட்டுக்கொண்டதற்கினங்க கிருஷ்ணருடைய குடும்பத்தில் எப்படி பிராமணசாபம் ஏற்பட்டது எப்படி யாதவ குலம் ஒருவருக்குள்ள ஒருவர் கலகம் செய்து கொண்டு இறந்தார்கள் என்பதை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் புண்ணிய நிவஹானி சுமங்கலானி காயத் ஜகத்கலிமலாப ஹராணி கர்மாணி கிருத்வா புண்ணிய நிவஹானி சுமங்கலானி காயத் ஜகத்கலிமலாப ஹராணி கர்மாணி கிருத்வா புண்ணிய நிவஹானின்னு சொன்னால் மிக புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவை பகுவச்சனத்தில் போடுறார் கர்மாணி கிருத்வா கர்மாணினா நல்ல கர்மாக்களை பண்ணார்கள் எப்போ புண்ணியத்தை நிறைய கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் இப் கர்மா பண்ணுற போதும் ஸ்ரத்தா பக்தியோடு பண்ணால் அப்போவே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது சுமங்கலானி காயத் ஜகத் கலிமலாபராணி யாரெல்லாம் உலகத்தில் பகவானுடைய மகிமையை பாடுகிறார்களோ அவர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய களிமலங்களை எல்லாம் போக்கக்கூடிய கர்மாக்கள் பகவன் நாம சங்கீர்த்தனம் பகவானுடைய பெருமைகள் எல்லாம் பாடுறது ஆக யாரெல்லாம் பகவன் நாம கீர்த்தனம் பண்ணுகின்றார்களோ அவர்களுடைய பாபத்தை எல்லாம் போக்கடிக்கூடிய கர்மங்கள் அதெல்லாம் செய்து கர்மாணி கிருத்வார் எது தேவ கேகே எது தேவர்னா வசுதேவர் கேகேன்னா வீட்டில் எது தேவ கேகே வசுதேவருடைய கிரகத்தில் காலாத்மனா பகவத்தான்னு சப்ளை பண்ணிக்கணும் காலஸ்வரூபமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணனால் நிசிருஷ்டாக நிசிருஷ்டாகனா அவர்களெலாம் வந்திருக்கிறார்கள் அந்த ரிஷிகளெல்லாம் சப்த ரிஷிகள் அவர்களெலாம் வந்துட்டு பகவானை திரும்பி செல்ல அனுமதிக்கப்பெற்ற விஸ்வாமித்ரர் நிசிருஷ்டாகன்னா சரி போயிட்டு வாங்கோன்னு காலஸ்வரூபியான பகவான் சொல்லி அவர்களை எல்லாம் திருப்பி அனுப்பி வச்சார் யாரெல்லாம் நான் விஸ்வாமித்ரஹா அசித அசித்தங்கிற ரிஷி கண்வஹா துர்வாசா கண்வமகி துர்வாசமஹர்ஷி சப்த ரிஷிகள் இல்லை இன்னும் பல ரிஷிகள் பிருகு அங்கிராக பிருகு அங்கிரஸ் கஷ்யப்பஷியப்பர் வாமதேவா வாமதேவர் அத்ரி அத்ரிமர்ஷி வசிஷ்டா வசிஷ்டர் நாரதாதய முனைய நாரதர் முதலானவர்கள் இத்தனை பேர் விஸ்வாமித்ரர் அசித்தர் கண்வர் துர்வாசர் பிருகு அங்கிரஸ் காசியபர் வாமதேவர் அத்ரி வசிஷ்டர் நாரதாதி முனிவர் பத்து ரிஷிகள் அவர்களெல்லாம் பிண்டாரக்கம் பிண்டாரக்கங்கிற கஷேத்திரத்துக்கு பிண்டாரக்கம்ங்கிறது ஒரு தீர்த்த கஷேத்திரம் அதற்கு சமகமன் எல்லாரும் சென்றார்கள் இந்த பிண்டாரக் ஷேத்ரத்துக்கு தீர்க்ஷேத்தத்துக்கு இந்த ரிஷிகளெல்லாம் போனார்கள்ங்கிற அஹ கர்மா புண்ணா சுமங்கலா காயஜத் கலிமலாபரா காலாத்மனசிய யதுதேவே பிண்டார்க்கம் சமகமன் முனையோ நசா விஸ்விராஹி கண்வா துர்வாசர் சொல்கிறது உண்டு துர்வாசுரங்கிரா கஷ்ப்ப வாமதேவா அத்ரி வசிஷ்ட நாரதாதய இந்த ரிஷிகளெல்லாம் வந்துட்டு கிளம்பினார்கள் பிண்டாரக்கேற்றத்துக்கு போனார்கள்னு சொல்கிறார் இன்னும் அடுத்த ஸ்லோகங்களில் இதை பற்றி விரிவாக விளக்கமாக சொல்ல போகிற இந்த அளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன் கர்மாணி புண்ணிய நிவஹானி சுமங்கலானி காய்ஜகலிமலாபஹராணி கிருவா காலாத்மனா நிவசத்தாயது தேவகேஹே பிண்டாரக்கம் சமகமன்முனயோ நிச்டா விஸ்வாமி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்